பாடம் முப்பத்தி மூன்று மனிதர்களின் முடி கழுவி கயிர்களும் நூல்களும் இவ்வாறே நாய் கட்டி மீதி வைத்த தண்ணீரையும் நாய் பள்ளியில் நடந்து சென்றால் அந்த இடத்தையும் அசுத்தமானதாக அவர் கருதவில்லை தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் நாய் நக்கி அந்த தண்ணீரை தவிர வேறு தண்ணீர் இல்லை என்றால் ார் தயணம் செய்து கொள்ளுங்கள் என்ற நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்துதான் பெறப்படுகிறது ஏனெனில் தண்ணீர் என்று பொதுவாக அல்லாஹ் கூறுவதால் நாயை நக்கியதும் தண்ணீர் தான் என்றாலும் உளு செய்பவருடைய மனதில் உறுத்தல் ஏற்படுகிறது ஆகவே அந்த தண்ணீரில் உளு செய்வதுடன் தைமம் செய்து கொள்ள வேண்டும்